வணக்கம் ஜூன் 14 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் ஆஸ்திரியா நாட்டின் ஆரம்ப பள்ளிகளில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு ருத்ராக்ஷ் மரங்கள் உத்தராகண்ட் மாநிலத்தில் நடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று விசா நீட்டிப்பு குறித்து இந்தியா ஈரான் நாட்டுடன் விவாதித்துள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று UNDRR 2019 டூ சசகாவா விருது பெற்றவர் யார் இரண்டு கேரளாவின் இஎஸ்ஏஎஃப் வங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நிதியாண்டில் எத்தனை சதவிகித லாபம் ஈட்டியது மூன்று சிறந்த பல்கலைக்கழகத்திற்கான ஐரோப்பிய நாடுகளின் விருதை எந்த பல்கலைக்கழகம் வென்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி